அகர முதல எழுத்தெல்லாம் ஆதிபகவன் முதற்றே உலகு காதன்மை கந்தா அறிவரியார் தேறுதல் பேதைமை எல்லாம் தரும் முன்னால் அறிய வேண்டிய குடிப்பிரத்தல் முதலிய குணங்களையும் செயல் திறமையையும் ஆராயாமல் அவனிடம் உள்ள தொடர்பான அன்பு காரணமாக செயலை அவனிடம் கொடுப்பதால் பின்னே அறியாமையால் ஏற்பட்ட குற்றங்கள் பல உண்டாகும் என்னுடைய பொருள் இதுதான் அதான் நமக்கு ஒருத்தர் பிடித்தவராக இருக்காருங்கிறதுக்காக அவருக்கு தகுதி இல்லாத பணிகளை எல்லாம் அவர்கிட்ட கொடுத்தோமானா நம்ம தப்பு பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லி நம்ம பின்னால் வருந்த நேரிடும் பஷாத்தாபம்னு சொல்கிறோம் இல்லையா பிறகு வருந்துருது உன்னாலே தகுதி இல்லைன்னா கொடுக்கக்கூடாது நமக்கு எவ்வளவுதான் வேண்டினவங்களாக இருந்தாலும் சரி நம்ம அன்பு செலுத்தக்கூடியவங்களாக இருந்தாலும் சரி அவங்க கேட்டுக்கொண்டாலும் சரி இந்த தாக்சிணியம் இந்த விட்டுக் கொடுக்கறது அப்படிங்கிற மாதிரி அந்த எண்ணத்தில் பண்ணிடக்கூடாது அப்படிங்கிறது தான் இங்கே விஷயம் வேண்டியவன் என்று ஒரு செயலை ஒப்படைக்க கூடாது அவனுக்கு செய்து முடிக்கும் திறமை இருக்கிறதா என்பதை அறிந்து அதன்பின் செயலை ஒப்புவிக்க வேண்டும் என்பது கருத்து தன்னுடைய இன்ப நுகர்ச்சிக்காகவும் உறவினர் என்பதற்காகவும் ஒருவனுக்கு பதவி கொடுத்தால் அதனால் பல இழிவுகள் உண்டாகும் என்றும் இதை புரிந்து வேண்டும் காதன்மை கந்தா என்பது ஒருவர் மாட்டு ஒருவர் வைத்த காதல் உடைமையே மூலமாக என்னும் பொருளை குறிக்கும் பேதைமை அறியாமை பழமொழிங்கிற நூலில் இந்த பாடலை பார்ப்போம் உடைப்பெறும் செல்வத்து உயர்ந்த பெருமை அடக்கமில் உள்ளத்தன் ஆகி நடக்கயின் உள்ளியன் அல்லான் மேல் வைத்தல் குரங்கின் கை கொள்ளி கொடுத்து விடல் உடைமையாக இருக்கும் உயர்ந்த செல்வத்தின் பெருமையை அடக்கமில்லாத உள்ளத்தவனாகி நடத்தையில் புகழத்தக்கது இல்லாதவன் மேல் வைத்தல் குரங்கினிடம் எரியும் கொள்ளியை கொடுத்து அது விருப்பப்படி செல்லுமாறு விட்டுவிடுதலை ஒக்கும் அதாவது நம்ம கிட்ட உடைமையாக இருக்கக்கூடிய உயர்ந்த செல்வத்தை அடக்கமில்லாத ஒழுக்கம் இல்லாதவங்ககிட்ட கொடுத்தா குரங்குகிட்ட எரியற கொல்லியை கொடுத்து அது நினச்சபடி போகட்டும் அப்படின்னு விட்டு விடுற மாதிரி ஆகிடும் அப்படிங்கிறதான் கருத்து இனி பதவரை பார்க்கலாம் அறிவு அறிய வேண்டியவற்றை அறியார் அறியாதவரை காதன்மை அன்பின் கந்தா காரணத்தால் தேறுதல் தேர்ந்தெடுப்பதால் பேதைமை எல்லாம் தலைவனுக்கு அறியாமையின் விளைவாகிய துன்பமெல்லாம் தரும் வந்து சேரும் அறிய வேண்டியவற்றை அறியாதவரை அன்பின் காரணத்தால் தேர்ந்தெடுப்பதால் தலைவனுக்கு அறியாமையின் விளைவாகிய துன்பமெல்லாம் வந்து சேரும் என்பது பொழிப்புரை காதன்மை கந்தா அறிவரியார் தேறுதல் பேதைமை எல்லாம் தரும் அனைவருக்கும் மனமார்ந்த நல்வாழ்த்துகள் வாழ்க வள்ளுவம் வளர்க மனிதனேயும்